நிகழ்ச்சியில் தற்போது நேரம் நான்கு மணி இருபத்தி நிமிடம் அடுத்ததாக அண்மையில் நடந்து முடிந்த தமிழக தேர்தல் தேர்தலை பற்றி ஒரு அரசல் நிகழ்ச்சியை பார்க்கவில்லை அதை படைக்க திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்துள்ளார் வணக்கம் முகந்த் தமிழர்களுடைய வாழ்விலே அரசியலும் சினிமாவும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அதிலும் தேர்தல் திருவிழா தமிழகம் எங்கும் நடந்து முடிந்திருக்கின்ற நேரம் இங்கே பிரிஸ்பெயின் நதிக்கரையோரம் அமைந்திருக்கிற போர் இபி வானொலி நிலையத்திலே கங்காறு மையத்திலிருந்து ரவிச்சந்திரன் ஆகிய நானும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறப் போகிற நண்பர் ஸ்ரீராம் அவர்களும் நண்பர் முகுந்த் அவர்களும் இங்கே ஆவலோடு காத்திருக்க என்னுடைய நினைவலைகள் எல்லாம் சென்னையை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது இங்கே நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையிலே அந்த பக்கம் போயஸ் தோட்டத்திலே தொண்டர்கள் உற்சாகத்தோடு கொண்டாடிக்கொண்டிருக்க கும்பாளமிட்டுக் கொண்டிருக்க பட்டாசு வெடித்துக் கொண்டிருக்க இனிப்புகள் வழங்கிக் கொண்டிருக்க அதே கிருஷ்ண ராதாகிருஷ்ணன் சாலையின் மறுபக்கத்திலே கோபாலபுரத்திலே இது உண்மைதானா நடக்கும் என்று நினைத்தோமே நடக்காது போய்விட்டதே நம்ப முடியவில்லையே எதனால் இப்படி ஆனது என்று கண்ணீரும் கம்பளையும் அவநம்பிக்கையும் இப்படி போராடிக்கொண்டு பல உள்ளங்களுமாக சென்னை இத்தகைய தேர்தல் திருவிழா முடிவுகளை கண்டும் கேட்டும் கழித்துக் கொண்டிருக்கையிலே அந்த திருவிழா நிகழ்ச்சியின் முக்கிய காட்சிகளை இங்கே வானொலி வடிவிலே வழங்குவதற்காகத்தான் நாங்கள் கூறியிருக்கிறோம் முதலிலே இருநூத்தி முப்பத்தி இடங்கள் கொண்ட இந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி நூத்தி இடங்களை கைப்பற்றி நூற்றி இடங்கள் இருந்தாலே பெரும்பான்மை என்ற விதத்திலே இருக்க மிகவும் வசதியான ஒரு பெரும்பான்மையை பெற்று வெற்றியடைந்திருக்கிறது அம்மா அவர்கள் அரியணை ஏறுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழக அணி தொன்னூத்தி எட்டு இடங்களை பெற்று அதிலே எண்பத்தெட்டு ஒன்பது இடங்கள் அந்த கட்சியும் எட்டு இடங்கள் இந்திய தேசிய காங்கிரசும் ஒரு இடம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குனாக மொத்தம் தொட்டு இடங்களை அந்த அணியும் பெற்றிருக்கிறது வேறு அணி எதுவுமே ஒரு இடம் கூட பெறவில்லை என்பது இந்த தேர்தலிலே ஒரு திருப்புமுனையான செய்தி இதில் நீங்கள் மாவட்ட பார்த்தீர்கள் என்றால் மேற்கும் தெற்கும் தமிழ்நாட்டிலே எப்பொழுதும் அதிமுகவுக்கு பலம் வாய்ந்த இடங்கள் அதிலே கோவை ஈரோடு தேனி மாவட்டங்கள் முழுமையாக அதிமுகவசம் சென்றுவிட்டன சென்னையும் வடமாவட்டங்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டைகளாக கருதப்படுபவை இடையிலே சிலசில மாற்றங்கள் வந்திருந்தாலும் அப்படி சென்னையும் வட மாவட்டங்களும் குறிப்பாக கன்னியாகுமரியும் கன்னியாகுமரி அத்தனை தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வழங்கியிருக்கிறது இதில் சதவீத கணக்குகளை பார்த்தோமானால் நாற்பது புள்ளி எட்டு சதவீதத்தை அதிமுக பெற்று அதிமுக அணி பெற்றிருக்கிறது அடுத்ததாக வந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அணி முப்பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் சதவீத வேறுபாடு பார்த்தீர்கள் என்றால் ஒன்று புள்ளி ஒரு சதவீத வேறுபாடு இரண்டு அணிகளுக்கும் இதில் மூன்றாம் இடத்தை பெற்றிருப்பது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணியாகும் அவர்கள் ஆறு சதவீதத்தை அடைந்திருக்கிறார்கள் மொத்த வாக்குகளிலே பாமக அதற்கு அடுத்தபடியாக ஐந்து சதவீதத்தை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு சதவீதங்களும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஒரு சதவீதமும் குறிப்பிடத்தக்க சில வெற்றி தோல்வர்களையும் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் இந்த தேர்தலில் முன்னூத்தி இடங்களுக்காக பெண்கள் போட்டியிட்டார்கள் அதிலே முன்னூற்றி இருபது பெண்கள் போட்டியிட்டார்கள் இந்த தேர்தலில் அதிலே பதினான்கு பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக சார்பிலே பதினோரு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இரண்டு பேரும் காங்கிரசின் சார்பிலே ஒரே ஒருவர் விஜயதரணி விளவங்கோடு அவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தவிர ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் அல்லது மறுபடியும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பிறகு அதாவது வருடங்களுக்கு முன்பாக முதலில் ஆண்ட மறுபடியும் ஆண்ட ஒரு சாதனை எம்ஜிஆரால் நிகழ்த்தப்பட்டது அவர் நிகழ்த்திய இன்னொரு பெரிய சாதனை மூன்று முறை தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதை நான் நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்று தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளை பெற்றவர் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு மாறி மாறித்தான் கட்சிகள் வெற்றியடைந்திருக்கின்றன ஒரே கட்சி ஆண்டது கிடையாது ஒரு தேர்தலே ஒரு திமுக வந்தால் அடுத்த தேர்தலே அதிமுக என்கிற நிலையைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் அது மாறி கடந்த முறை ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் இப்பொழுது ஆட்சி கட்டிலே ஏறி இருக்கிறது இதற்கு முன்பு என்று இன்னமும் பின்னோக்கி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலும் காமராசர் அவர்கள் இருந்திருக்கிறார் தொடர்ந்திருக்கிறார் இதிலே இன்னொரு துணைச் செய்தி இந்த தேர்தலோட மேற்கு வங்கம் கேரளா அஸ்ஸாம் புதுவைக்கும் தேர்தல் நடந்தது மேற்கு வங்கத்திலே மம்தாவின் திரிணாமுல் கூட்டணி பெருவெற்றி அடைந்திருக்கிறது கேரளத்திலே இடதுசாரி கூட்டணி பெருவெற்றி பெற்றிருக்கிறது அஸ்ஸாமிலே அந்த மாநிலத்தை கைப்பற்றி கொண்டு விட்டது புதுவையிலே காங்கிரசும் திமுகவும் வெற்றியை ஈட்டியிருக்கின்றன இதிலே தனிப்பட்ட வெற்றி தோல்விகளை அரச திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறுபத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வென்றவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது பதிமூன்றாவது முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் அடுத்து முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாச வாக்கு வித்தியாசத்திலே வென்றிருக்கிறார் கடந்த முறை அவர் நூத்தி வாக்குறை தொண்ணூத்தேழாயிரம் வாக்குகள் அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது குறிப்பிடத்தக்க வெற்றிகள் இதில் குறிப்பிடத்தக்க தோல்விகளும் உண்டு அமைச்சர்கள் சில பேர் தோல்வியடைந்தார்கள் என்பது ஒருபுறம் இருக்க ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சொல்லப்போனால் அண்ணாநகரை அண்ணாநகரிலே கோகுலேந்திரா ஆனந்தூரிலே வளர்மதி அவர்கள் இப்படி நத்திலே நத்தம் விஸ்வநாதன் இப்படி அமைச்சர்கள் தோல்வியடைந்த கதையும் இந்த முறை நடந்திருக்கிறது அதுவும் தவிர கட்சித் தலைவர்கள் என்று பார்த்தால் விஜயகாந்த் அவர்கள் தோல்வியேற்றார் அவர் இதற்கு முந்தைய தேர்தலில் ரிஷிவேந்தத்திலே போட்டியிட்டார் அதற்கு முன்பு வித்தாசத்திலே எங்கு போட்டியிட்டாலும் தான் மட்டுமே வென்றுவிடக் கூறியவராக காட்சியளித்த விஜயகாந்த் இந்த தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார் உளுந்தூர்பேட்டையிலே அதுவும் தவிர சீமான் ஐந்தாவது இடத்திலே கடலூரில் வந்திருக்கிறார் அன்பும நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் இடையிலே ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறார் வாங்க ஸ்ரீராம் சொல்லுங்க கருணாநிதி ஜெயலலிதா தவிர மற்ற எல்லா முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர்கள் எல்லாருமே தோல்வியை தழுவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆமா ஆமா அதனால்தான் அந்த விவரங்களை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்புறம் அதற்குண்டான காரணங்களையும் நாம அலச போறோம் முதல்ல செய்திகளை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் அதை வைத்து நம்முடைய அலசல் ஆராய்ச்சியை நாம தொடரப்போறோம் திருமாவளன் அவர்கள் தோல்வியடைந்துவிட்டார் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர் தோல்வி அடைந்தார் அதிலே சில நுட்பமானதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது திருமாவளவன் எண்பத்தேழு வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியடைந்தார் எண்பத்தேழு வாக்குகள்தான் வித்தியாசம் அவர் தோல்வி அடைந்ததற்கு அதே தேர்தலிலே அதே தொகுதியிலே சுயே இன்னொரு திருமாவளவனை நிறுத்தினார்கள் அந்த சுயேட்சை திருமாவளவன் பெற்ற வாக்குகள் இருநூத்தி இது இந்த திருமாவளவனை கவிழ்ப்பதற்காக அந்த திருமாவளவன் பயன்படுத்தப்பட்டாரா என்பது பெரிதும் வாதத்திற்கு உள்ளாகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது அதேபோல நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல அன்புமணியும் இதில் தோல்விட்டு முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு பெண்ணாகரத்திலே போட்டியிட்டார் அவர் கூட மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார் பெண்ணாகரத்திலே இன்பசேகரன் வெற்றி பெற்றதாக என்னுடைய நினைவு அடுத்து பல வெற்றி தோல்விகள் நம்ப முடியாத அளவிலே போய்கொண்டிருக்கிறது அதாவது மூன்றாவது அணி இந்த முறை ஒரு மாறுதல் படைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் பெரிய மாற்றம் கொண்டு வராவட்டாலும் நிச்சயமாக சில இடங்களை கைப்பற்றுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அந்த நம்பிக்கை முற்றிலும் பொய்யாக்கப்பட்டுவிட்டது அதேபோல தேர்தல் கருத்து கணிப்புகள் என்ற பெயரால் தேர்தலுக்கு முன்னாலும் தேர்தலுக்கு பின்னாலும் மிகப்பலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்றே பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் முழங்கி வந்த வேளையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் பழிவாங்க மாட்டோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய நம்பிக்கையை கூட்டினார்கள் ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் இப்பொழுது சில கேள்விகளை இங்கே இருக்கின்ற நண்பர் முகுந்திடமும் ஸ்ரீராமிடமும் கேட்க விரும்புகிறேன் முதல்ல முகுந்த அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பவுமே வாக்கு வங்கி வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது இருக்குது எப்பவுமே எப்பவுமே அவங்களோடேஜ் வந்து ரொம்ப அதிகம் தான் இந்த வாட்டி அவங்களுக்கு கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு நாற்பது புள்ளி எட்டு சதவீதத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் மிகவும் குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போன வருஷம் அம்பது சதவீதத்துக்கு மேல் அந்த கூட்டணி வந்தது நினைக்கிறேன் அப்போ அது இருந்தார் அதனால இந்த கணக்கு எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை இந்த வட்டியும் அது அந்த எதிர்பார்த்தது அதாவது தேர்தல் இடங்கள் என்று பார்த்தால் போன முறை நூத்தி இடங்களிலே அதிமுக வெற்றி பெற்றது நாற்பத்தெட்டு இடங்களிலே தேமு தூக்கா வெற்றி பெற்றது அந்த அணி மட்டுமே பெற்ற வெற்றி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் மற்றவை நான்கு இடங்களிலும் இருந்தது அந்த அளவுக்கு இவர்களால் பெற முடியவில்லை நீங்கள் சுட்டிக்காட்டியது போல போன வருஷம் எத்தனை ஐம்பதுக்கு பக்கம் நினைக்கிறேன் மேல வாங்கினாக்க முடியும் அப்படி இருந்தால் கூட இந்த வாட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அதை எதிர்பார்த்தது தான் ஆனால் திமுக விட அவங்களுக்கு வாங்க போகி அதிகம் என்று அனைவருக்கும் தெரிந்ததுதான் இந்த வாட்டி இந்த வாட்டி எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறிவிட்டது அதுதான் முக்கியமான காரணம் அணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் இன்னொரு வலுவான கட்சி வலுவான இருந்திருந்தால் நீங்க சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் தான் வேறுபாடு ஆமாங்க அதனால இன்னொரு கட்சி உள்ள வந்து இவங்க மாத்தி இருக்க முடியும் இந்த ரிசல்டா இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீராம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில பலமுனை போட்டி இருந்தது திமுக கழகமாகட்டும் இல்ல மக்கள் நல கூட்டணி ஆகட்டும் இல்ல நாம் தமிழர் சீமானாகட்டும் இது எல்லாருமே வந்து இந்த முக்கியமாக அவங்க சொன்ன கொள்கைகள் ஒன்று வந்து என்னன்னா மது விளக்கை பத்தி பேசினாங்க மந்த உடனே முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் அப்படின்னு அன்புமணியும் சொன்னாரு கலைஞர் சொன்னாரு எல்லாருமே சொன்னாங்க ஆனா இது மதுன்றத வந்து ரொம்ப வருஷமா நம்ம தமிழக மக்களுக்கு பழகிட்டாங்க எல்லாரும் ஆனா இதுல ஒரு குரூப் வந்து மது வேண்டாம் நினைக்கிறவங்களோட ஓட்டு ஒண்ணு இருக்குங்கறத அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அதாவது இவர் சுருக்கமா சொல்றது இல்லைன்னா சின்ன இன்னும் சில செய்திகள் கூட இருக்கு குவாட்டரும் அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருச்சு ஒரு விதத்தில் அதாவது ஆண்களுக்கு வந்து மது தொடர்ந்து வரும் என்ற ஒரு நம்பிக்கை அப்படி குறைத்தாலும் படிப்படியாக தான் குறைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது அதைத்தான் நண்பர் ஸ்ரீராம் சுட்டிக்காட்டுகிறார் அதுதான் காரணம் என்று இல்லாவிட்டாலும் ஒரு காரணம் அந்த குரூப்பையும் கவர் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து படிப்படியாக கொண்டு பல பேருக்கு நம்பிக்கை வந்ததுன்றது ஒரு விஷயம் இது தவறா இல்ல சரியான விவாதம் இதை பழகி இருக்காங்க பழகி இருக்க ஒருத்தர் இந்த வாக்குறுதிகள் அள்ளி விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா உணவு திட்டம் சொல்லிட்டு அந்த அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் அதெல்லாம் வந்து மக்கள் மனசுல ரொம்ப பதிஞ்சிருச்சு நினைக்கிறேன் மட்டும் இல்ல அம்மா திட்டம் வந்து அம்மா குடிநீர் மா hey, uh, உணவு சாலை இப்படி அம்மா உப்பு இப்படி நிறைய கொண்டு வந்து அதோட வந்து இன்னும் ஒரே ஒரு முக்கியமான காரணம் எது இருக்கு நான் நினைக்கிறேன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து திமுக வந்து இவங்களுக்கு ஈக்குவலா வந்தா கூட இந்த காமனா இருக்கிற ஓட்டுங்களை வந்து இவங்க பிரிச்சுட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் மிச்சயம் கொஞ்சம் பேர் பிரிச்சுட்டாங்க ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்றீங்க ஒன்னு இவங்க எடுத்து அஞ்சு ஆறு இந்த பக்கம் மாத்தி விழுந்திருந்ததுனா அவங்க இவங்க ஜெயிச்சிருப்பாங்க அது இன்னொன்று இந்த ஆட்சியில் முக்கியமா எதிர்ப்புன்னு பார்த்தா எதிர்ப்பு அலைன்னு பொண்ணு சென்னை வெள்ளம் வெள்ளத்தை அவங்க எப்படி அந்த பேரிடரை வந்து எப்படி கையாண்டாங்க அப்படிங்கற ஒரு எதிர்ப்பு அலையிருந்துச்சு அதை தவிர வேற எந்த எதிர்ப்புல மது மது ஒரு பெரிய எதிர்ப்பு இது ரெண்டும் வந்து கண்டிப்பா ஒரு இம்பேக்ட் கொடுத்திருக்குது ஓட்டில் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது ஆனா சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வந்து வாக்களிச்சிருக்கணும் அவங்க இப்ப பாத்தீங்கன்னா சென்னை கம்மியான வாக்குப்பதிவு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்னையில வந்து பாதிச்சிருக்காங்க கண்டிப்பா ஏன்னா பதினாறு இடங்கள்ல சென்னையில திமுக தான் பதினோரு இடத்துல வின் பண்ணிருக்காங்க சென்னையை பொறுத்தவரை அது வந்து அதிமுக ஒரு பெரிய அடிதான் இந்த தர சென்னை வெள்ளத்துனால பாதிப்பு கண்டிப்பா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பதினாறு இடத்துல பதினோரு இடம் டிஎம் வின் பண்றாங்கன்னா அதே சொல்லுது அதுக்காக எல்லா இடத்துலயும் வெள்ளம் வரணும்னு நான் சொல்லல இல்ல இல்ல இது வந்து நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல ஒன்னு புள்ளி அவங்களுக்கு அதிக இடங்களை தூக்கி கொடுத்துருக்கு அதுக்கு காரணங்கள் வந்து நீங்கள் சுட்டிக்காட்டியது போல இலவசங்களை அள்ளி வீசியதாக இருக்கலாம் அதிலும் குறிப்பா வந்து அவங்க இந்த முறை வந்து விவசாய கடனை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணிடுவேன் லேப்டாப்போட மாணவர்களுக்கு இன்டர்நெட் இணைப்பையும் இலவசமாக கொடுப்பேன் அதுவும் இல்லாம பெண்கள் வந்து ஸ்கூட்டர் வாங்கினால் அதுல பாதி விலை மானியமாக தருவேன் இப்படியெல்லாம் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்தாலும் சில கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஒன்னு அதுக்கு முன்பணமா கூட கொஞ்சம் கொடுத்திருக்காங்க கேள்விப்பட்டேன் இதுல பணம் பணம் வந்து பாய்ந்தது என்று எல்லா தரப்பினரும் எல்லாரையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்காங்க இதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்னே ஒன்னு என்னன்னா அரவக்குறிச்சியில அன்புநாதன் வீட்டில் நாலு புள்ளி எழுபத்தி ஏழு கோடியை வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா அவரும் கூட அவரை கூட கைது பண்ணல விசாரிக்கல அவர் என்ன பண்ணிட்டார் முன்ஜாமீன் வாங்கிட்டார் வழக்கு மன்றத்துக்கு போய் முன்ஜாமீன் வாங்கிட்டாரு இன்னைய வரையிலும் அது யாருடைய பணம்னு வெளிப்படையா யாரும் அறிக்க எதிர்கட்சிகள் வந்து அதிமுகவை குற்றம் சாட்டினாலும் கூட இது பணம் பாய்ந்தது என்பதை பலரும் பார்த்திருக்கிறார்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி மட்டும்தான் ஈடுபட்டது என்றும் சொல்ல முடியாது அதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் இப்போ மூன்றாவது அணி எந்த இடத்தையும் வெல்ல முடியாம போயிடுச்சு இது ஒரு நல்ல அறிகுறின்னு நினைக்கிறீங்களா ஸ்ரீராம் உங்களுடைய கருத்து அது ஒரு வருத்தமான விஷயம்தான் ஆனா இந்த மூணாவது அணி பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி மட்டுமே ஒரு கொள்கைக்காக சேர்ந்த மாதிரி இல்ல அவங்க அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியோ ரெண்டு மூணு வாரம் முன்னாலதான் வந்து எல்லாரும் ஒரே அணில சேர்ந்தாங்க அதனால வந்து இந்த மூன்றாவது அணிங்கிறது வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் இவங்க ஒத்துமையா இருப்பாங்கன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் நான் முதல்ல எதிர்பார்க்கல மூன்றாவது அணி வந்து எதுவும் வெல்வாங்கன்னு எலக்ஷனுக்கு நாலு நாள் ஒன்னு சேர்ந்துட்டு நாலு சீட்டு வின் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன் அதனால அது தோல்வி வந்து என்ன பெருசா பாதிக்கலாம் அது கொஞ்சம் எதிர்பார்க்க ஒன்றுதான் நான் நினைக்கிறேன் நண்பர் ஸ்ரீராமுடைய கருத்து கேட்டீர்கள் இதுல அவங்கெல்லாம் சொல்ற கருத்து என்னன்னா வலுவையான கருத்து பணம் தண்ணீராய் பாய்ந்தது தண்ணீரை விட மிகவும் வேகமாக பாய்ந்தது ஆக காசு பணம் தொட்டு இந்த தேர்தலில் வெற்றியை கொடுத்து விட்டது என்று மூன்றாவது அணி நண்பர்கள் வலுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டை கேட்போம் நேர்களே அந்த பாட்டை கேட்டீர்கள் இப்பொழுது சரி நம்முடைய ஸ்ரீராம முகந்தும் கருத்துக்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தமிழகத்தில் தேர்தலை சந்தித்த தலைவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சுருக்கமாக பார்ப்போம் ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறார் மக்கள் என்னை கைவிடவில்லை என்றும் நான் அவர்களுக்கு நன்றியுடன் இருப்பேன் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின் கடந்த தேர்தலை விட அதிக இடங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் மக்கள் நம்பிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போர் இதிலே ஜனநாயகத்தை பணநாயகம் வென்றது என்று சொல்லியிருக்கிறார் வைகோ அவர்கள் திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு பணம் வழங்கின மக்கள் நலக் கூட்டணி பணம் அளிக்காமல் தேர்தலை சந்தித்தது ஊழலில் இருந்து தமிழகத்தை மீட்க மக்கள் நலக் தொடர்ந்து போராடும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் காங்கிரஸைச் சேர்ந்த இளங்கோவன் மக்கள் நலக் கூட்டணி பாமக என பிரிந்து போட்டியிட்டதால் அதிமுக வென்றது அதிமுக வெற்றிக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் விஜயகாந்தும் ராமதாசுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதில் இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கணும் காங்கிரஸ் எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றது நாற்பத்தோடு இடங்களிலே போட்டியிட்டு எட்டு இடங்களில வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னொரு கருத்தும் உலவுகிறது தமிழக மக்கள் காங்கிரஸை கருவறுத்துவிட்டார்கள் காங்கிரஸ் இருந்ததால் திமுகவுக்கு ஆதாயத்தை விட இழப்பே அதிகம் ஏனென்றால் அவர்கள் நாற்பத்தோரு இடங்களிலே போட்டியிட்டு எட்டு இடங்களைத்தான் வெல்ல முடிந்தது ஈழத்தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸ் தமிழகத்துக்கும் தமிழக மனநிலைக்கும் எதிராக போனது இன்னமும் அவர்கள் மனதை விட்டு விலகவில்லை என்றும் அதே சமயத்திலே போன முறை இது பொருந்தா கூட்டணி என்றும் மற்ற விமர்சனங்களையும் வைத்து வெளியேறியவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்ததை ரசிக்கவில்லை என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் அதே நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டாலும் கூட தமிழகத்தை அவர்களால் தொட முடியவில்லை தமிழர் நெஞ்சங்களிலே புக முடியவில்லை என்பது பூஜ்யத்தை வாங்கியிருக்கிறார்கள் அதற்கு சொல்லுகின்ற ஒரு விளக்கமானது தமிழகத்தில் வாக்கு வங்கி குறையவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதைக் கேட்ட ஒரு நண்பர் சொன்னார் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் என்பதாக அவர் விமர்சனத்தை வைத்தார் இப்படி விளக்கங்கள் ராமதாஸ் அவர்கள் கூட பணத்தால் தேர்தலை வென்றுவிட்டார்கள் என்று பாமக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இரு திராவிட இயக்கங்கள் தவிர வேறு எதுவுமே வேரூன்றவே முடியாதா என்பது போன்ற ஒரு கேள்வியை இந்த தேர்தலானது எழுப்பியிருக்கிறது அவர்கள் வருகை நல்லதா வரவேற்கத்தக்கதா அவர்கள் இனி என்ன செய்து முடியும் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுந்து நிற்கின்றன இங்க நம்முடைய ஸ்ரீராம் அவர்கள் என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம் இல்ல இது வந்து திரும்ப பிஜேபி வந்து வாக்கு சதவீதம் இறங்கியிருக்குங்கிறதுக்கு என்னாவது புள்ளி வர இருக்கான்னு எனக்கு தெரியல ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறதா சொன்னீங்க போன வாங்கினாங்கிறதுக்கு அமித்ஷா சொல்லிக்கிறாரு வாக்கு விகிதம் குறையில் கூடன்றதையும் பத்து பர்சன்டேஜ் கீழே எது இருந்தாலுமே பண்றது அதுவும் இருக்கு இன்னொன்னு இது வாக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் சொன்ன கருத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லான்னு அதாவது திராவிட தவிர மற்றவங்களை மற்றவர்கள் காலம் ஒன்ற முடியாதா அப்படிங்கிற தேர்தலில் அப்படின்னு ஒரு கத்து கேட்டீங்க முடியாது என்பது போல ஒரு காட்சி தெரியாது அது போற அளவுக்கு கூட ஏன்னா திராவிட கட்சிகள்ந்து என்னுடைய பார்வையில நல்ல ஒரு ஆட்சிய குடுத்திருக்காங்க சமூக நீதியாருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் மாநிலத்தை வந்து முன்னாடிதான் வந்து திராவிட கட்சிகள் வர்றதுக்கு முன்னாடி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லிதான் இருக்க வந்து ரொம்ப தெற்கு பக்கம் நம்ம தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல எல்லா விதத்திலயும் முன்னேற்றம் காப்பிட்டு இருக்காங்க ஊழல் நம்ம ஆள்கள் ஊழல் ஆகட்டும் நீங்க ஊழலுக்கு வருவாங்க நான் என்ன சொல்லுவேன் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க ஊழல் ஒரு பக்கம் <dışarı> அது அதையும் நம்ம கண்டிப்பா வெறுக்கணும் அதாவது நண்பர்கள் சொல்வது வளர்ச்சி எல்லா விதத்திலும் இருக்கு ஊழலையும் வளர்ச்சி அடைந்த மற்ற விதங்களும் அதாவது ஒரு காலத்தில் வந்து வேலைக்காக இங்கிருந்து வடநாடு போனது போய் இப்ப வடநாட்டிலிருந்து நம்முடைய சென்னை நகரத்தின் உணவகங்களிலே வடநாட்டவர்கள் வேலை பார்க்கின்ற காட்சியும் நம்ம பாக்குறோம் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கலன்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வேலையும் இருக்கு பண நடமாட்டமும் இருக்குது ஊழலையும் மறுக்க முடியாது ஏன்னா மீவன் மின்சாரத்திலேயும் கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதானி குழுமத்திலிருந்து ரெண்டு மடங்கு ஏழு அதாவது ஏழு ரூபாய்க்கு ஒரு யூனிட்னு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சிகள் மூன்றாவது வரும்போது அவங்க இதெல்லாம் இதையும் தாண்டி நல்லா ஆட்சி கொடுக்கணும் ஒரு இது வந்து ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க முடியும் வரத்துக்கான திட்டங்களை சரியா சொன்னாவே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு வந்து ஆனா இவங்க ஜாதி முன்னிலை பருத்தி ஒரு அணி வந்தது மதத்தை மதத்தை முன்னிலைப்படுத்தி பாஜக அவங்களையும் நிராகரிச்சிட்டாங்க ஜாதியையும் நிராகரிச்சிட்டாங்க இனவாதம் இனவாதமாக கருதப்பட்ட சீமானோட கொள்கைகளையும் நிராகரித்து விட்டார்கள் மக்கள் நல கூட்டணி வந்திருக்கலாம் ஆனால் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களுடைய போக்கு பேச்சு இதெல்லாம் வந்து மக்கள் நிராகரிச்சிருப்பாங்க என்னுடைய கருத்து நினைச்சுங்களா இன்னொன்னு இருக்கு இதுல இதுல வந்து விஜயகாந்த் கடைசி வரையிலும் பேரம் பேசியதாக கூட சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருவேளை அது பாதிச்சிருக்கலாம் நினைக்கிறாங்க சில நோக்கர்கள் இதுவரையிலும் எங்களோடு கலந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிய நண்பர் முகுந்த் ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக ஒரு சுருக்கமான கருத்து மட்டும் தேர்தல் திருவிழா முடிந்துவிட்டது இனி முன்னேற்றம் எப்படி இருக்கப்போகிறது அம்மையார் அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்களை எப்படி அவர் நிறைவேற்றப் போகிறார் அதற்குண்டான பணத்தை எங்கே கொண்டு வரப்போகிறார் ஏனென்றால் மது விலக்கையும் படிப்படியாக கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிற வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்தது மட்டுமல்ல நான் வாக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் இதில ஸ்கூட்டர் கூட பாதி காசிலே கொடுப்பதாக அதாவது பாதி மானிய விலையிலே கொடுப்பதாக அதையும் அறிவித்திருக்கிறார் பெண்களுக்கு இதெல்லாம் எப்படி போக போகிறது யார் யார் போகிறார்கள் என்பதை காத்திருந்து பார்ப்போம் நன்றி நேயர்களே சரியா நன்றி நன்றி ரவிச்சந்திரன் நன்றி ஸ்ரீராம்